நேற்றைய பதிவின் தொடர்ச்சியை இதோ இப்போது மகிழ்ந்தது என்னை மிகவும் மன்னிக்க வேண்டும் என்று பெருமானுடைய பெருமானுடைய காலில் விழுந்தார் வேறு ஒரு நல்ல கோவணத்தை கொண்டு வந்திருக்கிறேன் இதோ பாரும் இது கிழிந்த கோவணம் இல்லை தனியாக நெய்தது ஈர கோவணத்தை கலைந்துவிட்டு இதை உடுத்துக் கொள்ளும்படி அடியேனுடைய பிழையை பொறுத்தருளும்படியும் வேண்டுகிறேன் என்று கேட்டார் கெஞ்சினார் திரிபுரம் இருத்த சிவபெருமானோ மேனியர் வெகுண்டார் ஏறி துள்ளினார் போல சீறினார் நல்லது நல்லது உனது தன்மை மிகவும் நல்லது உன்னிடம் கோவணம் தந்து நீண்ட நான் கழியவும் இல்லை இதோ குளிக்கச் சென்று திரும்பியிருக்கின்றேன் அதற்குள்ளாக கோவணத்தை மறைத்து வைத்து நீ நடிக்கும் நாடகம் நன்று என்று ஏலனஞ்செய்தார் எனது கோபணத்தை கவரதன் பொருட்டு தானே இவ்வளவு நாளும் இது போன்ற வியாபாரம் செய்திருக்கின்றாய் என்றும் அவர் எல்லி நகையாடினார் மறை அவருடைய மிகவும் அஞ்சினார் பொலி பொறிகளங்கினார் உடல் நடங்கியது முகம் புலர்ந்தது அடிமலர் மீது வீழ்ந்து மீண்டும் அடிகளே இந்த பிழையை அறிதே செய்தேன் மன்னவரே என்னை மன்னித்தருளீர்களாக என்று கெஞ்சினார் மணிகண்டர் சிறந்தவர் போல அன்பனே நீ தரும் மணியும் பொண்ணும் என் பிரம்மச்சாரி ஆகிய எனக்கு எதுவும் தேவையில்லை எனக்கு இந்த கோவணத்தின் பொருட்டு இன்னொரு கோவணத்தை இதற்கு நிகரான இன்னொரு கோவணத்தை நீ தந்தால் கூட எனக்கு போதும் என்று அவர் கேட்க அமர்நீதி நாயனார் தான் உடுத்த கோவணமின்றி உன் கையில் கொடுத்த கோவணத்திற்குச் சவமான கோவணம் எது நீங்கள் உரை தருளும் நான் உடனே தருகின்றேன் என்று சொன்னார் சாலவும் நன்று உடனடியாக நான் தருகிறேன் என்று உள்ளே ஓடி அவர் அடியார்களுக்காக வைத்திருந்தையும் ஒன்றொன்றாக ஒரு தராசு தட்டில் ஒருபுறம் வேடம் பூண்டு வந்தனுடைய கோவணத்தையும் அதற்கு எதிரே உள்ள தராசு தட்டில் அவர் தயாரித்து வைத்து அடியார்களுக்கு அளிக்கவிருந்த அத்தனை கோவணங்களையும் வைத்தார் தற்று நேராகவில்லை தராசின் தட்டு எப்பொழுதும் இவருடைய கோவணங்கள் அனைத்தையும் ஏற்றியும் மேலே இருந்தது சிவபெருமானாக வந்த சிவபெருமான சிவபெருமான் சிவனடியாராக வந்த அந்த அற்புதமான ஒரு கோவணத்திற்கு நிகர் அத்தனை கோபுரமும் ஏற்புடையதாக இல்லை நாயனார் உடனடியாக கேட்டார் ஐயனே என் வீட்டில் இருக்கும் பட்டு பீதாம்பரங்கள் அனைத்தையும் வைக்க தேவரீர் மனம் செய்து கொள்ள வேண்டும் என்றார் உடனே இது உன்னுடைய துளை நேற்படாமல் இருப்பதற்காக நீ செய்யும் உன்னுடைய முடிவானால் அதற்கு எனக்கு சம்மதம் என்று சொல்ல உள்ளே வைத்திருந்த நவரத்தினங்களும் வெள்ளியிலும் பொன்னிலும் செய்யப்பட்ட ஒவ்வொரு பொருளையும் அதில் ஏற்றினார்கள் பொருணோள்களாற்மைந்த சிவன் விரும்பிய கோவனமிடுஞ்செழுந்தட்டு கவணி மேலமர் நீதி யார் தனலோமன்றி புகழோ என்றபடி புவனமெல்லாம் ஒருங்கக்கூடினும் இறைவனுடைய கோவனத்திற்கு நிகராகாதது என்று அடியவர் கண்டு அந்த நரை தொழுது சுவாமியே அடியனுடைய பொருட்கள் யாவும் துளையில் இடப்பட்டன ஆனால் தராசு தட்டு நேராக என்றும் இசைந்தாரில்லை ஆகவே எனது மனைவி மகன் ோடு நான் அந்த தெராசு தட்டில் ஏறுவதற்கு நீங்கள் அனுமதி அளித்திருக்க வேண்டும் என்று கெஞ்சினார் பிறவி பெருங்கடலின் என்றும் கரையேற்றும் பொருட்டு துளையில் ஏறுவதற்கு அதாவது தெராசு தட்டில் ஏறுவதற்கு அடியோராகிய வந்த மறையவன் ஏற இசைந்தருளினார்கள் அமர்நீதி நாயனார் மனம் சென்னியால் வணங்கி கற்பின் மிக்க மனைவியுடனும் மைந்தருடனும் ஒப்பற்று அத்துலையை வளமாக வந்து இதுகாரும் அடியேன் செய்த அன்பினில் இறைவரது திருநீற்று நெறியிலே அடிமை ஒரு சிறிதும் தவறாதிருந்தது உண்மையானால் இத்துளை நேர் நிற்குமாக இதுவரை நான் அடியார்களுக்கு சேவை செய்தது என் உள்ள செய்தது பக்தியோடு சிவபெருமானை சேவித்ததெல்லாம் உண்மையானால் இந்த தராசு நேர் நிற்கும் என்று கூறி திருநல்லூர் மேவிய பெருமானை நினைத்து பஞ்சாட்சரத்தை ஓதி இந்த தட்டின் மீது மனைவி மற்றும் மைந்தருடன் கண்ணீர் மழ்க ஏறினார் இழைத்த இறை மெய்யடிமை பிழைத்திலோமெனில் பெருந்துளை நீர் நிற்க என்று மழைத்தடம்பொழில் திருநல்லூரை வரை வணங்கி தழைத்தஞ்செழுத்தோதினார் ஏறினார் தட்டில் என்ற பாடலுக்கேற்ப அளவற்ற அன்புடன் சிவபெருமானுடைய ஐந்தெழுத்தை நமசிவாய நமசிவாய நமசிவாய என்று ஓதி அந்த துளையில் ஏறுவதற்கு உடனடியாக இசைந்த காலெடுத்து வைத்தவுடனேயே பூவனத்தார் கோவணமும் அமர்நீதியாதது குறைவிலாத அடிமை தொண்டும் ஒப்புடையன என்பதை பறைசாற்றும் விதமாக லாம் வல்ல ஈசன் இருதுறையின் தட்டுகளையும் ஒரே நேராக்கினார் மதிமிகுந்த தொண்டருடைய பெருமையைக் கண்டு எல்லோரும் துதிபுரிந்தார்கள் சுற்றி ஊறி வேடிக்கை பார்த்திருந்தன அந்த ஊர் மக்கள் அனைவரும் அதிர்சியுற்றார்கள் அதிசயத்துற்றார்கள் அஞ்சலி செய்தார்கள் அமரர்கள் புதிய பூமலை பொழிந்தன்கள் அந்த பூமளையில் மறைந்த இடை இறையவர் விடையின் மீது உமையம்மையுடன் காட்சியளித்து முக்கண் மூர்த்தியை கண்ட அமர்நீதி நாயனார் தொழுது எல்லையில்லாத இன்பம் ஆளுடைய அடியர்கள் ஐயர் அமைதி நீ அமர்நீதி நாயனாரையும் மனைவியாரையும் மைத்துனரையும் அழிவில்லாத சிவபெரும் சிவபதம் வருமாறு அருளி புரிந்தார்கள் தலைவருடைய கருணையால் தலையே விமானமாகி தராசே விமானமாகி மேற்செல்ல அமர் நீதியார் மனைவி மைந்தருடன் சிவபெரும் சென்று சிவானந்த பெருவாழ்வு வாழ்ந்தார் என்பது இந்த கதையினுடைய நியதியாகும் ஆக மையன்பர்களே நாம் வைத்திருக்கக்கூடிய பக்தியினுடைய அந்த செறிவு ஆற்றல் ஆழம் இவைகள் அனைத்தும் என்றும் மாறாத ஒரு நிலையை நாம் வைத்து அந்த பக்தியை செய்வித்தோமேயானால் நிச்சயமாக எல்லாம் வல்ல சிவபெருமானாகட்டும் எந்த கடவுளாகட்டும் நமக்காக மனமிறங்கி வந்து நமக்கு அருள் புரிவது என்று சொல்லி இந்த அற்புத வாய்ப்பிற்கு மீண்டும் ஒரு நன்றியை கூறி நற்றினை வானொலி நிலையத்தார்களுக்கும் நேயர்களுக்கும் எனது பணிவான நன்றிகளை உரைத்தாக்கி இதுகாரும் செவியுறுத்த ஒவ்வொரு ரசிகர்களும் என்னுடைய அன்பானவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்